அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல் திருவள்ளுவர் முதல் குரட்பாவில் அறத்தை கடைப்பிடிப்பதனுடைய பயன்களை கூறினார் இரண்டாவது குரட்பாவிலே அரத்தை செய்தே ஆக வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார் அரண் வலியுறுத்தலிலே இந்த மூன்றாவது குரட்பாவிலே எப்படியெல்லாம் நாம் அறம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார் அறவினை ஓவாதே செயல் அரவினைய புண்ணிய காரியத்தை விடாம செய்யணுங்கிறார் கொஞ்சம் விட்டா கூட தீவினை அறத்துக்கு முரணான செயல்களை செஞ்சுடுவோம் அதனால ஒவ்வொரு கணமும் பணம் சம்பாதிக்கணும் உலக சுகம் அனுபவிக்கணும் சில பேர் நினைக்கிற மாதிரி புண்ணியத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்கிறார் அதில் ருச்சி வரணும் நாம் அதை மனசுக்குள்ள அதை சொல்லிக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிக்கணும் இந்த செல்ஃப் ஹிப்னாட்டிசம்னு சொல்கிறாங்க ஆட்டோ சஜஷன் சொல்கிறார்கள் எனக்கும் சமூகத்துக்கும் நல்ல அமைதியை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கோ நம்ம எத்தனையோ நல்ல புண்ணிய காரியங்கள்லாம் இருக்கு செய்யணும்னு நினச்சா நிறைய செய்யறதுக்கு இருக்கு ஆனால் ரொம்பவும் நம்மளால் செய்யவும் முடியாது முழுக்க முழுக்க செய்ய முடியாது ஆனால் அதே சமயம் கொஞ்சம் கூட தவறு செய்கிறதுக்கு இடம் கொடுக்காம பண்ணணும் அப்படி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே சாகர வரைக்கும் யாரெல்லாம் இப்படிலாம் அரவினை செய்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நாம் நினச்சி பார்க்கணும் மகாத்மா காந்தி வினோபாவேஜி இவங்கள்லாம் இந்திய நாட்டில் பிரசித்தமானவங்க பெரிய பெரிய அந்த காலத்து சுதந்திர தலைவர்களெல்லாம் பக்தியோடு இந்த நாட்டுக்காக அறத்தை கடைப்பிடிச்சு போராடியிருக்காங்க அது நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் அவங்க கொஞ்ச நேரம் கூட மெய்வருத்தம் பாரார் பசு நோக்கார் கண் யாருடைய தீமையும் மதிப்பும் கொள்ள மாட்டார் பிறரை வந்து நம்மளை மதிக்கிறாங்களான்னு பார்க்க மாட்டாங்க யாரை பத்தியும் தவறா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க கருமமே கண்ணாயினார்னு படிக்கிறோம் அப்படி ஓவாத நல்ல காரியங்களை செய்யணும் எப்படிலாம் செய்யலாங்கிறதுக்கு சொல்லுகிறார் ஒல்லும் வகையான் எப்படிலாம் புண்ணியம் செய்யலாம் மனசால புண்ணியம் செய்யலாம் ஒல்லும் வகையான்னு சொன்ன எவ்வளவு முடியுமோன்னு அர்த்தம் ஒல்லும் வகையானா இயன்ற வரையிலும் இயன்ற வரையிலும் தன்னால் முயன்று செய்யக்கூடிய வழிகளிலெல்லாம் நற்செயர்களை இடைவிடாமல் நிறுத்திவிடாமல் மனம் வாக்கு உடல் உறுப்புகளாகிய கருவிகளால் முழுமையாக நன்றாக அறவினையை செய்ய வேண்டும் நல்வினையை செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் புண்ணியம் மண்ணுங்கிறார் எவ்வளவு முடியுமோ அப்படின்னு சாதாரணமாக இல்லை இதை கொஞ்சம் முடிஞ்சதா பொண்ணு அப்படிங்கிறது இல்லை பிறவியே அதுக்கு தான் கொடுத்துருக்காரு கடவுள் இந்த உடம்பு மனசு புத்தி பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி முதலான கருவிகள் நமக்கு அதாவது சுதந்திரம் இதெல்லாமே இறைவன் உயிர்களாகிய நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் கவனமாக ஞாபகம் வச்சு கொண்டு செய்யணும் அதே சமயம் விருப்பு விருப்புகளை எல்லாம் நீக்கி ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒழுங்குப்படுத்தக்கூடிய ஆற்றல் அறத்துக்கு இருக்கிறது குழப்பங்களை அறவே நீக்கக்கூடிய ஆற்றல் அறவாழ்க்கைக்குத்தான் இருக்கிறது கான்ஃபிளிக்டே வராது கொஞ்சம் கூட கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நம்ம தர்மத்தை கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் குழப்பமே வராது குழப்பம் வராமல் செயல்படுறதுக்கு நிறைய அற விஷயங்கள் இருக்குது அறமானது என்ன பண்ணோம்னா தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை குறைத்து குழப்பங்களையெல்லாம் குறைக்கிறது நமக்கு ரொம்ப சாய்ஸ் இருந்தால் கான்ஃப்ளிக் அதிகமாகிடும் இதைத்தான் நீ செய்யணும்னு சொன்னால் அதுக்குள்ளே நிறைய சுதந்திரம் கொடுக்கறது நீ தர்மத்தை நீ எப்படி செய்யணும் நீ விநாயகரை சரி முருகனை சரி கடவுளை கும்பிட்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது புண்ணிய செயலானது தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை குறைச்சி குழப்பங்களெல்லாம் குறைக்கிறது அப்படியே குழப்பம் ஏற்பட்டாலும் அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிறதையும் அறமே கற்றுத்தருகிறது எப்படிப்பட்ட பிரச்சனையையும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் கையாளக்கூடிய ஆற்றல் அறத்திற்கு இருக்கிறது நாம் தொடர்ந்து மேலும் நாளை சிந்திப்போம் இந்தளவிலே இந்த குரட்பாவினுடைய பொருளை இங்கே நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதே குரட்பாவிற்கு நாளை தொடர்ந்து பொருள் சொல்ல முற்படுகிறேன் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வல்லுவோம் என்ற தலைப்பில்